தலைப்பு அறுபத்து ஏழு மூவகை உயிர்கள் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞான கலர் ஆக மூன்று சகலர் இயற்கையாகிய ஆணவம் இயற்கையில் செயற்கையாகிய மாயை செயற்கையாகிய காமியம் அல்லது கர்மம் இம்மூன்றும் உள்ளவர் பிரளயாகலர் இயற்கையாகிய ஆணவம் இயற்கையில் செயற்கையாகிய மாயை இவ்விரண்டும் உள்ளவர் விஞ்ஞானகலர் இயற்கையாகிய ஆணவம் மாத்திரம் உள்ளவர் சகலர் ஜீவர்கள் பிரளயாகலர் கல்பதேகிகள் விஞ்ஞானகலர் காலாதீதர்கள் சுத்தம் ஒன்பது அசுத்தம் ஒன்பது ஆக பதினெட்டு